சருவாமிக்கு ஜெய் குரு கிருப்பையால் கர்க்க பாகவதம் கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தாஸ்கணம் பூர்வார்தத்தில் முப்பத்தி ஆறாவது அத்தியாயத்தில் இருக்கும் பகவான் நாரதர் ஸ்ரீமன் நாராயணனுடைய பர்சனல் செக்ரட்டரி அட்வைசர் ஃப்ரெண்டு ஃபிலாசபர் கைடு அப்படி கூட சொல்லலாம் சொல்லலாம் கண்ணனுக்கு அப்போது அப்பப்போ அவதார காரியங்கள் தெரியும் அதெல்லாம் நடப்பதற்கு நடப்பதற்கு அவர் எல்லாத்தையும் விட்டு போன பாயிண்டெல்லாம் இருக்கு இல்லையா அதை கோலம் வந்து புள்ளி வச்சு சேர்க்குற மாதிரி அவர் சேர்த்து விடுவார் அந்த மாதிரி கோத்து விட்டு கம்சண்ட்டை போய் கிளப்பி விட்டார் கடப்பினாலும் வேலை நடக்கும் என்ன நடக்க போகிறதுன்னு அவர் தெரியும் அதை வேலை வேலை நடக்கணும் யார் கிளப்பி விடுவாப்போ இவர் தான் கிளப்பி விடுவார் இப்போ கம்சனை கிளப்பி விட்டால்தான் நடக்கும் போய் சொல்லிட்டார் நீ வந்து வசுதேவ வசுதேவர் தேவலிக்கு எட்டாவது கர்ப்பமாக பிறந்தது பெண் இல்லை அது யசோதையினுடைய பெண் தேவகிக்கு பிறந்த ஏழாவது கர்ப்பம் அந்த ரோகிணி புத்திரன்னா இருக்கான் எங்க பலராமன் தேவகியினுடைய எட்டாவது கர்ப்பம் கண்ணன் ரெண்டு பேரும் ரெண்டு பேரையும் தன்னுடைய ஃப்ரெண்டு நண்பன் மித்திரன் அதனால் நந்தகோபர்ட்ட ஒப்படைச்சிருந்தார் வசுதேவர் அப்படின்னு ஒன்று அவர் உடனே கத்தி எடுத்துன்னு அவரை வெட்ட போகலாமா கடம்புராமன் அப்போ அவர் தடுத்து நடுத்தி தசமாத்தி விட்டார் மாற்றி விட்டு உன்னுடைய உனக்கு நான் சொல்ட்டேன்ல பலராமன் கிருஷ்ணன்னா நீ அப்புறம் வேலை கவனி அவரை அவங்களெல்லாம் பார்க்காது உடனே என்ன பண்ணா கோபம் கோபத்தால் அவர்களை சங்கிலியால போட்டு சிறையில் அடைச்சான் மேலே பார்ப்போம் மூலத்தை சேவிப்போம் இருபத்தி ரெண்டுலேருந்து மூலத்தை சேவிப்போம் முப்பத்தி ஆறாவது தேந்த சமஸ்கரணம் பூர்வாரதம் அமையம் சூஜராட் போமியம் எதே வீரச்சாண்டூரமுஷ்டி அமையே அதிபாம் சூழிய ஆஹ்போஜராட் போாமியம் எதே வீரச்சாண்டூரமு போ போனா ஹே ஹே ஹே ஏ பா அப்படின்னு சொல்கிறது அர்த்தம் நீ போங்கிற அப்பிள் இருக்கு நேராக எல்லாரையும் மேலே அனுப்புறாப்புளே சொல்கிறாங்க நந்தவிரஜே கிலோ கிலோ ஆசாத்தே துந்துவே ராமகிருஷ்ணோ தத்தோ மக்கியம் மிருத்யுக்கில நிதர்சினா நந்தவிரஜே கிலோ ततो सुथवा नकधुंधु रामकृष्णो तथो मख्यम मृत्युखिल निदर्शिव्याता मल्लील मंचा क्रियंता मल्लरंगिता पौराजानपदा पश्यं स्ुगम बद्या हन्यता मल्लीलया मंचा क्रियंता में मलरंगिता पौराजपदे पश्यंत स्ुगम மகாமாத்தயா் ரங்க உபனி குவையாடோ ஜகித மமாமாத்திரையா ரங்க உபனி குவலையீடோ ஜகித மிதம் आरभ्यता धनुयाग चतर्दश्या यथा विधि विशसनो पशुन्मेध्यान भूतराजा मीडुषे आरभ्यता धनुयाग चतर्दश्यां यधि विशसंतो पशुन्ेध्यान भूतराजा मीडुषेम इवती आव श्लोक मर इति इति मूलते सेविप ம்ம சமாூராோ நஷாம்யம் ஏதே வீரச்சாணூரமுன் ஹிபாம் சூய ஆக போோராட் போ நியம் ஏதாதி வீரச்சாணூரமுஷிக்கோ ரந்தவிர ஆசா சுத்தனுந்துவேமியம் மருத்துவர்ஷித நந்தவிர சுத்தனுந்துவே தடோமஹியம் மருத்துவுல ந भ्यांह संापो हनेता मललीलया मंचा क्रियता मलरंगिता पौरा जानपद्यु शैरसुत्या हनता मल्लीलया मंचा क्रीयता मलरंगिता पौरा जानपदे पश्यंत पश्यं स्वैरसुत மையங்கப்பம்வையீடோ ஜகிதோ மகாமாத்தையங்கம்வலையீடோ ஜகிதாம் தனு சதயவிதிசு பசுன்மேதானூத்தராஜா மீருஷே ஆரியதாம் தனியாகம் ய பசுன் மேத்தியான பூதராஜ மீடு இருபத்தி ஆறாவது ஸ்லோகம் அர்த்தம் பார்ப்போம் அப்படி பலராமனும் முடிக்கணும்னு கேசின்னு தன்னுடைய தன்னுடைய அடியாள் பிரண்டு அவனுக்கு உண்டான நண்பன் அடியாள் வேலைக்காரன் எப்படி ஒண்ணா வச்சுக்கலாம் அப்படிங்கிற அசுரன் பலராமன் கிருஷ்ணனை முடிக்கணும்னு சொல்லி அனுப்பிச்சுட்டான் அந்த கசன் கம்சன் அதுக்கப்புறம் முஷ்டிகன் சானூரன் சலன் தோசலக்கன் இப்படிப்பட்ட எல்லாவர்கள்லாம் அவனுக்கு மந்திரிமார்கள் அமாத்தியா மந்திரிமார்கள் யானப்பாகர்கள் அஸ்திபாண்டியன் அப்படி அந்த அப்படிப்பட்ட அந்த போஜராடனான போஜராஜாவான கம்சன் எல்லாரையும் வளர வைச்சு பேச ஆரம்பித்தான் ஏ பா ஏ வீரர்களான ஹே தனூரா ஏ முஷ்டிகா ஏ சலா ஹே தோசலகா என்று சொல்கிறதுலாம் சொல்கிறார் அப்போ ஏ மு வீட வீரர்களான தானூரனே முஷ்டிகனே நான் சொல்லப்படக்கூடிய அந்த விஷயத்தை சங்கத்தியும் செய்தியை நீங்கள்லாம் கேளுங்க வசுதேவருடைய பிள்ளைகள் தான் ராமகிருஷ்ணர்கள் நந்த கோகுலத்தில் இருக்கார்கள் தெரியுமா இல்லை தெரியுமா எனக்கு அவர்கள்ட்ட மரணம் குறிக்கப்பட்டிருக்கு நிதரிசிதான் அவர்கிட்ட தான் எனக்கு மரணத்தை காண்பிக்கப்பட்டிருக்கிறது குறிக்கப்படும் இங்கே வந்தவர்களான அவர்களெலாம் அவர்களுடன் இங்கே வருவார்கள் யாரு பலராமனும் கிருஷ்ணனும் அப்படி வரக்கூடிய அவர்களை ரெண்டு பேர்களாலையும் மல்ல யுத்தத்தில் முடிக்க வேண்டும் ஹன் ஏதான் மல்லலீலையா மல்ல யுத்தமாக விளையாடுற மாதிரி வச்சுட்டு அவர்களை முடிக்க வேண்டும் மல்ல யுத்தம் நடக்கிற இடத்துக்கு நாலு பக்கங்களையும் பல பல மேடைகள்லாம் பண்ணுங்கள் மல்ல ரங்க பரிசம் மல்ல மல்ல அதாவது மல்ல யுத்தம் நடக்கிற ஒரு ரங்கம் மேடையெல்லாம் இருக்குது ஒரு ஒரு இடம் ஒரு கிரவுண்ட் மாதிரி அதுக்கு சுற்றினா மேடைகள்லாம் பண்ணுங்கள் செய்து பண்ணுங்கள் பட்டண ஜனங்கள்லாம் இந்த நகரவாசிகள்லாம் மற்ற தேசத்துக்கள்லாம் எல்லோரும் அவர்களுக்கு இஷ்ட பிரகாரம் அந்த யுத்தத்தை பார்க்கட்டும் அதாவது பப்ளிக்காகவே அவனை வந்து மல்ல யுத்தங்கிற பேரில் அவனை முடிக்க வேண்டும் பார்க்கட்டும் மகா புத்திசாலியான ஏ யானப்பாகனேன்னு கூப்பிடுறாரு புத்திசாலி ஆனால் அங்கே சொல்வார் அம்பஸ்டான்னு கூப்பிடுவார் அவர் அம்பஸ்டான் பின்னாறு சொல்வார் அவனா பத்திர மகா மாத்திர புத்திசாலையான ஏ யானப்பாகனே ஒன்னால் அந்த கோலையாக போயிடும் அது வந்து அசுர யானை ஆண் யானை அது நாலு தந்தம் இருக்குது காண்பிக்கப்படுது அது ஒரு போன ஜென்மத்தில் ஒரு பாப்பத்தால் இப்படி வந்திருக்கு அசுர யானை அது அப்படிப்பட்ட மகாபலம் பட படைச்சது அப்படிப்பட்ட கோலையாப்பிடுங்கிற யானையை யுத்த காலத்தில் த வாசல்ல அதாவது என்ட்ரன்ஸில் வாசலில் கொண்டு நிறுத்திட வேண்டும் அதை வச்சிருந்து என்னுடைய பகைவுகளை முடித்துவிடும் அப்போ அது யானையை இந்த மேடைக்காக அந்த கிரவுண்டில் அதாவது மல்ல யுத்தம் நடக்கக்கூடிய ஒரு சாலையில் உள்ளே போகிறபோது அந்த யானையாலே என்னுடைய பகைவர்களை முடிச்சிட வேண்டும் ஒடுக்க வேண்டும் கொண்டு விட வேண்டும் முடிச்சிடணும் சதுர்தசி தினத்தில் விதசாஸ்திர பிரகாரம் தனுர்யாகம் ஆரம்பிக்கப்படட்டும் யதாபதி இருக்குது சதுர்தசி சதுர்தசி தினத்தில் மாற்றி விட்டுருவார் லோக்கல்ல ஒரு ஒரு கதை இருக்குது அதாவது க்ஷேத்திர மகாத்மத்தில் இதை கதை விடுற மாதிரி சொல்லப்படுறது இந்த சதுர்தசி அதனால அந்த சதுர்தசி முன்னாலேயே அந்த தனுர்யாகம் இருக்கு இல்லையா அந்த வில்லை முடிச்சிருவான் கண கண்ணன் அப்படிப்பட்ட சதுர்தசி விதி சொல்ற பிரகாரம் விதிக்கள் விதி பிரகாரம் ஆரம்பிக்கணும் ஆரம்பிக்கலாம் வரங்களை கொடுக்கக்கூடிய பூதங்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கூடிய உத்திரனுக்கு பலிக்கு தோந்தமான பசு விசிறந்தோ எல்லா பலிக்களும் பசுக்களும் பலி கொடுக்கப்படும் அப்படி சொன்னான் விவரமா பார்ப்போம் அந்த கம்சன் தேவரிஷி நாரதத்தினையும் போயிட்டார் போன உடனே தன்னுடைய மிகவும் அணுக்க தொண்டன்னு சொல்லிக்கலாமா இல்லை தன்னுடைய ஃப்ரெண்டுன்னு இல்லை வேலைக்காரன் இல்லை அடியாள் அசுரன் அவன் குதிரை ரூபம் இருக்கக்கூடிய அசுரன் கேசின்னு பேர் கண்ணனுக்கு கேசவன் ஏன் பேர் வந்தது இதனால் இங்கே தான் வரப்போகிறது இதுக்கு நிறையா விளக்கங்கள் சொல்கிறார்கள் மூணு இடத்துல வருது அந்த கேசவன் நாம விஷ்ணு ரகசாமத்தில் அந்த கேசியை கூப்பிட்டு நீ அந்த பலராமனையும் கிருஷ்ணனையும் முடிச்சிடு அப்படின்னு கொ சொல்லி பிருந்தாவனத்துக்கு அவன் அனுப்பிச்சான் அப்போது அவன் வந்து மூணு நாலு விதமான த்ரீ ஆர் ஃபோர் புறவங்க அட்டாக் மாதிரி பண்ணுறான் கேசி ஒரு பக்கம் அனுப்புகிறான் இன்னொரு பக்கம் வந்து மல்லர்களை வச்சு முடிக்கணும்னு பார்க்குறான் இன்னொரு பக்கம் வந்து வேறு குவலையாப்பு எடுத்து வச்சுருக்கான் இப்படியெல்லாம் பிளான் பண்ணுறான்னு பிளான் எப்போ மனுஷன் தான் மா காட் டிஸ்போசஸ் அதான் தெரிஞ்ச விஷயம் அப்படி பண்ணுறான் அப்போது பலராமனின் கிருஷ்ணனையும் நீ முடிச்சிடன்னு கேசி ஆரம்பிச்சிட்டேன் முஷ்டிகன் சானூரன் சலன் தோசலகன் இவர்களெலாம் அவனுடைய மினிஸ்டர்ஸ் அமைச்சர்கள் அமாத்தியர்கள் யானப்பாகர்கள் கொடியவா குடியவான யானப்பகர்கள் அவரெல்லாம் கூப்பிட்டு சொல்கிறான் வீரர்களான் ஏ சானூரனை ஏ முஷ்டிகனை நான் சொல்கிறத கேளுங்க சொல்கிறக்கூடிய வார்த்தைகளை செய்தியை கேளுங்க வசுதேவனுடைய புத்தர்கள் ராமனும் கிருஷ்ணனும் வசுதேவனுடைய புத்தன் தான் ராமனு கிருஷ்ணனும் இவர்கள் இப்போ எங்கே இருக்கார்கள் நந்தகோகுரத்தில் இருக்கார்கள் அவர்களால் தான் எனக்கு மரணங்கிறது முன்னாலே தெரிவிக்கப்பட்டது அவர்தான் இவர்களால் தான் எனக்கு மரணம்னு சொல்லப்பட்டது அவர்கள் இங்கே வருவார்கள் இங்கே வந்தவுடனே பலராமனு கிருஷ்ணன் வந்தவுடனே மல்லர்களுடைய விளையாட்டால் விளையாட்டில் காம்பித்து நீங்கள் ரெண்டு பேர்களும் அவர்களை முடித்து விட வேண்டும் அவர்களை நீங்கள் ரெண்டு பேரும் முடித்து விட வேண்டும் அந்த சாணூரணும் முட்டிக்கணும் முடித்து விட வேண்டும் மல்லைய ர ர அரங்கம் இருக்கு மர்கள் சண்டை போடுற மா மாதிரி அப்படி ஒரு காட்சி காமிக்கிற மாதிரி ரங்கம் இருக்குது அந்த ரங்கத்தில் அவர்கள் வந்து வரவங்களை நீங்கள் மல்ல யுத்தத்தில் அவர்களை மல்ல யுத்தத்தில் விளையாட்டாக வச்சு அவர்களை முடிக்க வேண்டும் மல்லராமன் கிருஷ்ணனில் சாழ்நூரனும் தோல் சாண்டூரனும் முஷ்டிக்கணும் அப்படி சொல்கிறார் அதுக்கப்புறம் அதை சுற்றி பலவிதமான மேடைகள் அமைங்கள் நடக்கக்கூடிய அந்த மல்ல யுத்தத்தை இந்த நகர ஜனங்கள் நாட்டு ஜனங்கள் மற்ற தேசத்து மக்கள் மற்ற தேசத்தில் மற்றவர்கள்லாம் அவர்களுக்கு இஷ்டப்பிரகாரம் விருப்ப பிரகாரம் பார்த்து சந்தோஷப்படட்டோம் அவர் அப்படின்னா பப்ளிக்லேயே அவர்களை முடிக்கணுங்கிறாங்க யானை பார்க்குறேன் நீ என்ன பண்ணல நல்ல புத்திசாலி ஆச்சேன் உனக்கு திறமைசாலி ஆச்சன் சொல்லப்பட்ட கூலியாப்பீடம்னு சொல்லப்பட்ட அந்த அசுர யானை அது வந்து மதம் பிடித்த யானை நிறையா பத்தாயிரம் அதாவது பெரிய பலம் கொண்ட யானை அந்த யானையை மல்லயுத்த ரங்க அரங்கத்தில் வாசல் நிறுத்திடும் அதை வச்சு அந்த அறுக்கு மதம் ஏற்றி விட்டு அதாவது மதுபானம் கொடுத்த மதத்தை ஏற்றி விட்டு அவர்களை கொண்டு என்னுடைய எதிரிகளை முடிச்சு வரக்கூடிய சதுர்தசி சதுர்தசினா யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முறைப்படி தனுர்யாகத்தை அதாவது ஒரு விதி பிரகாரம் அப்படி அது பிரகார தனுர்யாகத்தை ஆரம்பிப்போம் தொடங்குவோம் தொடங்குகள் சதுர்தசி அப்போது வேண்டியதில் கொடுக்கக்கூடிய பூத்தபதியான ருத்ரருக்கு பலிக்கு திறந்த சிறந்த பசுக்கள் பசுக்கள்னால் பொதுவாக ஆடுகள் தான் ஆடுகள் பசுக்கள்னால் அந்த பலி கொடுக்கக்கூடிய இதுக்கு வார்த்தை வார்த்தை சொல்லப்படுது பசுங்கிறது யாக பசு பலி பசுன்னு சொல்லப்படுது அது ஆடு கொடுக்குறாங்க ஆடை பலி பசுக்களை பலியாக கொடுங்கள் இப்படி கட்டளையிட்டான் மேலே இருபத்தி ஏழாவது ஸ்லோகத்தின் பார்ப்போம் மூலத்தை சேவிப்போம் இஜாப்ப அர்த்தன் அூய எது புங்கவம் பாணிம் தட அக்ரூரமுச்சாப்பத்திர அகூய எது புங்கவம் கிரகித் பாணிந பாணிம் தட அக்ரூரம் உபாச்சோ தானபே மிரித்தம் மைத்த நானியஸோ வித்தே போஜவஷிஷோ மம் கிரித்தம் மைத்தா நானோமோ நானோஹோ வியத்தை போஜவஷிஷோ அத்தி சோமிய காரியவசனம் யேந்திரோ விணுமா விபு அத்தி சௌமிய காரியவா யேந்திரோ விணுமா விபும் गच नंदव्रज त्र सुनकुंदुबे आसात तो विहानन रथन आनयमाचिर गच्छ नंदव्रज त्र सुतवानकुंदुबे आसातेहान आनयम चिं நசமே மருத்தோ வைக்குண்டய நசமே மருத்தோ தைக்குண்டய தாவா சமம் நந்தா சாபி உபாய மருத்தோ தைக்குண்டய தாவா சமம் கோபை நந்தா சாபி உபாயத்தியோன்னு இருபத்தி ஏழுலந்து மருவடியும் பாம் இருபத்தேழன மருவீம் பாம் இப்ப அர்த்தன் ஆகூய யுபுங்கவம் இஞ்ஞாபியம் அர்த்தன் ஆகூயுபுங்கவம் கிரீத்த பாரம் உச்சாப்ப அர்த்தன் ஆகூய யுபுங்கவம்னா தோரூரம் உச்சோ தானபே மகியம் கிரித்தம் மைத்திரா நானியோமோ விஜவோ தானபே மகியம் கிரித்தம் மைத்திரம் ஆதியோமோ விஜவஷிஷோ அத்தம் ஆசிரி சௌமியம் காரியவா ஆமாயம் காரியவசனம் எதேந்திரோ விஷ்ணுமாத்பு நந்தவம் தனவனந்துபே ஆசாத்தோனம் கச்ச நந்தம் துத்தவன்குபே ஆசாத் தாப்சச்சுரம் நிச்ரிட்டா கிளமே மிருத்யுகம் தேவை வைக்குண்டயை தாவ் ஆனைய சமம் கோபைஹி நந்தாத்தியைகி சாபியுபாயனை நிசரிட்டா கிளமே மிருத்யுகம் தேவை வைக்குண்டயை தாவாணைய சமம் கோபை நந்தா தேகி சாபியு உபாயை முப்பத்தி ஸ்லோகம் அர்த்தம் இப்படி அவர்களுக்கெல்லாம் ஃபோர் போங் அட்டாக் நான் சொன்னதுதான் ஃபோர் போங்க அட்டாக் தான் அதான் எப்படின்னா ஒரு பக்கம் தானூரன் முஷ்டிக்கனை வச்சு இன்னொரு பக்கம் அந்த தனுர் யாகம்னு தனுர் யாகத்தை வச்சு பண்ணிகிட்டு இருக்கேன் இன்னொரு பக்கம் இந்த குவலையா போயிடங்கிற யானை மூணு தன்னுடைய அடியாள் ஒத்தன் கேசி அனுப்புகிறேன் அடுத்தது இன்னொன்றுன்னா அது வந்து ஸ்ட்ராட்டஜி வேறு விதமாக ஸ்ட்ராட்டஜி இதுவரை போகிறவெல்லாம் எதிரியாக அவனுக்கு வந்து அவனுக்கு வேண்டியவர்கள் எதிரியாக இருந்தார்கள் இப்போ கண்ணனுக்கு வேண்டியவனாக ஒருத்தர் அனுப்புகிறார் கண்ணனுக்கு பார்க்க போனால் சொந்தன்தான் சித்தாப்பா முறையில் அப்படிப்பட்ட அக்ரூர் அவர் வந்து கம்சன் ஏதாவது நம்ம திருவிடியான் திரவிடியா இதில் ஆட்சியில் பிராமணனுக்கு இடமே இருக்காது எவனா ஒத்தன் இருப்பான் அவனுக்கு வேண்டியவனா ஒருத்தனை வச்சுருப்பான் அதாவது முக்கியமான இடத்துல அவனுக்கு வந்து நம்பகமான இடத்துல இவன் வந்து இது பண்ண மாட்டான் துரோகம் பண்ண மாட்டான்னு வச்சுருப்பான் பிராமணன் ஒத்தனை வினாவ்த்தனை வச்சுருப்பான் அந்த பிராமணனும் பைத்தியம் தான் என்ன பண்ணுது அவன் ஒழுங்காக இருப்பான் பிராமணன் ஒழுங்காக இருக்கணும் அதனால் இருப்பான் அவன் துரோகம் பண்ண மாட்டான் அப்படி இருக்கக்கூற மாதிரி அக்ரூரர் அவர் வந்து யாதவர்களை ஒருத்தர் அவர் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் அப்போ ஃபினான்ஸ் மினிஸ்டர் தப்பு நடக்காது அதாவது கணக்கு வழக்கில் ஒழுங்காக இருக்கும் அதனால் அவருக்கு வேண்டியது வச்சுருக்கான் இப்படி சத்துர்தசத்துர்தசி அன்றைக்கி தனுர்யாக ஆரம்பிக்கணும்னு சொல்லிவிட்டு வரங்களை கொடுக்கூடிய அந்த பூதபதியான ருத்ரனுக்கு பலிக்கு தகுந்த பலியெல்லாம் கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லப்பட்டுட்டு அர்த்த சாஸ்திரம் தெரிஞ்சவன் அதுதான் அர்த்தசாஸ்திரம் தெரிஞ்சவன் அதுதான் அர்த்த தந்திரஜான் அதான் சொன்னது போர் புறம் கேட்டாங்கன்னா இவரெல்லாம் எதிரிகளை வச்சு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சமாதானமாக ரொம்ப தந்திரமாக அவனை கூப்பிடுறதுக்கும் இந்த குழந்தைகள எது கண்ணனியும் பாலராமன் அது இப்படி கட்டளை இட்டுடும் யாதவர்கள்லாம் ஒரு சிறந்தவன் யாதவர்கள்லாம் உயர்ந்தவன் சிறந்தவன் அக்ரூரர் அக்ரூரர் வந்து பார்க்க போனால் அவர்கள் சொந்தந்தான் நம்ம முன்னாலேயே பார்க்க போனால் அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது இருக்க சந்தேகம் இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ஒம்பதாவது ஸ்கந்தத்தில் கடைசியில் இருபத்தி மூணு அந்த அத்தியாயங்களில் அவருடைய வம்சத்தை பற்றி வந்தவர்கள்லாம் சொல்லியிருக்கு இந்த வசுதேவருடைய சகோதரர் அவருடைய வம்சங்கள்லாம் அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அங்கே அவரு அவருக்கு தந்தை அவருடைய சகோதரர்கள் வம்சத்தில் அதில் வந்து இந்த அக்ரூரருடைய பேர் வரும் அவருடைய தந்தை பேர் வரும் அப்படிப்பட்ட அக்ரூரரை வரவழைச்சு தன் கையால் அவரை பிடிச்சிட்டு கையால் கையை பிடிச்சிக்கொண்டு ஷேக் ஹேண்ட் பண்ணுறாப்புல சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சேன் அக்ரூரேன் எனக்கு நீங்கள் வந்து ஸ்நேகிதம் செய்ய வேண்டிய மாதிரி ஒரு உபகாரம் பண்ணணும் ஸ்நேகரம் பண்ண அவர் இத்தனைக்கும் ஃபினான்ஸ் மினிஸ்டர் இவன் அசுரன் தெரியும் இருந்தாலும் அப்படி நான் நைத்தியமாக பேசுகிறாப்புல பண்ணுற நைத்தியமாக அதனால் நீங்கள் வந்துதம் ஸ்நேகிதன் இன்னொரு ஸ்நேகிதம் உபகாரம் பண்ணுறாப்புல நீ பண்ணணும் போஜர்கள் விஷ்ணுங்கள் எல்லோருக்கும் எங்கிட்டையும் ஆதரவு கொண்ட எல்லாேருக்கும் நல்ல செய்யக்கூடிய உங்களை தவிர வேறு யாரும் இல்லை ஆமாம் இந்த எல்லாம் ஒரு செக்டு தான் போஜர்கள் ஒரு செக்டு விஷ்டிகள் ஒரு செக்டும் அப்படி யாதர்கள் செக்ட் இப்படிப்பட்ட இந்த செக்ஸ்லாம் செக்ஸ் செக்ட் எஸ்இசிடி அப்படிப்பட்ட போஜர்கள் விஷ்டிகள் இப்படிப்பட்ட குரூப்ஸாக இருக்கார்கள் அவர்களுக்கு எனக்கு ஆதரவாக கொண்ட எனக்கு நல்லது செய்யக்கூடிய ஒன்றை தவர் வேறு யாரும் தெரியல ஆனால் ஃப்ரெண்டு மாதிரி பண்ணணும் அதனால பிரியமானவனே எனக்கு பிரபுவான இந்திரன் மகாவிஷ்ணுவை ஆசிரியத்தையும் தன்னுடைய காரியத்தை சம்பாதிக்கிறான் ஆமாம் ஏதாவது என்ன வேண்டுமானான்னு உடனே இந்திரன் மகாவிஷ்ணுவும் கேட்டுருவார் அப்படியும் காரியத்தை கௌரவமான முறையில் நிறைவேற்று கூட உன்னை நான் ஆச்சிரித்தேன் இவர் வந்து இந்திரனா சென்று அந்த அக்ரூவரை மகாவிஷ்ணு மாதிரி நினச்சிட்டு அப்படியே ஏற்றி விடுறது இதுதான் இது பேர் தான் விடுதுன்னு பேர் இது பேர் தான் கொண்டாடு ஏற்றி காலை வர்றதுன்னு பேர் பரவாயில்ல அப்படி தான் இப்படி தான் ஜனங்கள் பொதுவாக பண்ணார்கள் வேலை நடக்கிறதுக்கு அப்போது எப்படி இந்திரன் வந்து மகாவிஷ்ணுவை ஆசிரியித்து தன்னுடைய காரியத்தை நம்பாச்சுக்கிறேன் அப்படி தன்னுடைய காரியத்தை கௌரவமான முறையில் முடிப்பதற்காக நீ முடிச்சிருங்க ஒன்னா நான் வந்து சார்ந்திருக்கேன் ஆசிரித்திருக்கேன் அந்த கோபுரத்து நீ போகணும் அங்கே வந்து ஒசுரேடைய பிள்ளைகள்லாம் இருக்கார்கள் அவர்கள் இங்கே இந்த தேர்லையாக அழிச்சுன்னு வரணுன்னு அப்போது ஆஃபீஸ் அஃபீஷியல் டியூட்டியாகவே ஆன் டியூட்டியாகவே அஃபீஷியல் டியூட்டியாகவே அதுக்குண்டான எல்லா விதமான இதெல்லாம் இருக்குது இல்லையா அனுமதிகள்லாம் உண்டு அதுக்கெல்லாம் உண்டான சலுகைகள் உண்டு எல்லாத்தோடையும் அனுப்புகிறார் அதோட தேரியையும் கொடுத்து அனுப்புகிறார் விஷ்ணுவை ஆசிரியத்தை வைகுண்ட சம்சேகையும் சிவநாராயணன் விஷ்ணு ஆசிரித்த தேவர்களால எனக்கு மரணம் குறிக்கப்பட்டு இருக்கிறது மிருத்துகம் நிசரிட்ட வைகுண்ட சம்ஷேகம் மகாவிஷ்ணுவை தேவர்களால எனக்கு மரணத்தை அவர்கள் குறிக்க குறித்திருக்கிறார்கள் அப்போ சாபியுபாயனையும் நந்தன் போன்ற கோபர்களையும் எனக்கு காணிக்கைகள் செலுத்துற மாதிரி வச்சுட்டு அவர்களையும் நீ இங்க வளர்ச்சி வந்துடும் சேர்த்து இந்த குழந்தைகளையும் வளர்ச்சி வந்துடும் இது மேல விவரமான அர்த்தம் சொல்லணும் மேல பார்க்கும் கிருஷ்ணார்பணம்